அனைவருக்கும் வணக்கம் நற்றிணையின் சிந்தனை தொண்டில் நிகழ்ச்சிக்காக திருநெல்வேலி மாவட்டம் சுண்டவள்ளி இளந்தேசி மாணவர்கள் இந்தப்பு நற்பண்பு புகழ்பெற்ற கூடைப்பந்து பயிற்சியாளராகிய ஜான் உட்டன் நன்மதிப்பை விட நற்பண்புகளே மிகவும் முக்கியமானது என்று அவர் கூறுவார் நீங்கள் யார் என்று பிறர் கருதுவதே நன்மதிப்பாகும் ஆனால் உங்களது நற்பண்புகளே நீங்கள் யார் என்று வெளிப்படுத்துகிறது உங்களது நற்பண்புகளை நீங்கள் மட்டும் அறிந்திருக்கிறீர்கள் பிறரை நீங்கள் ஏமாற்றலாம் ஆனால் உங்களைத்தானே நீங்கள் ஏமாற்றிக்கொள்ள இயலாது என்று உட்டன் தனது விளையாட்டு வீரர்களிடம் அடிக்கடி கூறுவார் ஒருவரும் நம்மை கண்காணிக்காத பொழுது நாம் செய்கிறது எதுவோ அதுவே நமது நற்பண்புகளுக்கான உண்மையான பரீட்சியாகும் நற்பண்புதான் இயல்பானது எந்த சமூகத்தில் நற்பண்புகள் மேலோங்கி நிலவுகிறதோ அந்த சமூகம்தான் மேன்மையானதாக இருக்க முடியும் சிந்திப்போம் வாழும் வாழ்வில் நற்பண்புகளை வெளிப்படுத்துவோம் நன்றி